ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிஷா ரவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாகும் அலிஹிசல்ல திங்கள் வியாழக்கிழமைகளில் முயற்சி செய்து நோன்போய்பார்கள் திருமிதி ஏழு நான்கு ஐந்து இது ஹசன் என திருமதியுமாக கூறுகிறார்கள்